வணக்கம் நித்தம் ஒருமுத்து எழுதியுள்ள ஒரு கதவை மூடி வைத்தால் மறு கதவு உடனே திறந்து கொள்கிறது இதுவல்ல மாற்றத்திற்கான மொழி உன் குணாதிசயங்களை மாற்றிக்கொள்வது சுலபம் உண்மையான பணி திறங்கி அளவில் ஏற்படும் மாற்றத்தை தயாரிப்பதுதான் இன்னும் அதிகமாக இன்னும் தீவிரமாக இன்னும் ஆழமாக இன்னும் உணர்வு பூர்வமாக என்று இருக்கும் போது கோபம் கொள்வது சாத்தியமில்லாத காரியம் பேராசை வெறி சாத்தியமில்லை அப்படி கோபம் பேராசை லட்சியம் பொறாமை உரிமை உணர்வு காமம் என்று எதுவும் இல்லாமல் போய்விடும் போது அவற்றில் கழிந்து கொண்டிருந்த சக்தி வெளிப்படுகிறது அந்த சக்தியே உன் ஆனந்தமாகி போகிறது வெளியே இருந்து வருவதில்லை உன் ஜீவிதத்துக்குள் நிகழ்வதாகி போகிறது அடிப்புகளில் இந்த சக்தி கிடைக்கிற நிலையில் ஏற்றுக்கொள்ளும் களமாகி போகிறாய் ஒரு காந்த புலமாகி கடந்ததை ஈர்க்கிறாய் அதை கடவுள் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள் புத்தர் கடவுள் என்று சொல்வதே இல்லை கடந்தது என்று குறிக்கிறார் அதுதான் அவர் கடவுளுக்கு வைத்திருக்கும் பெயர் நீ ஒரு காந்தலமாக போகும்போது உணர்வற்ற களத்தில் வீணடித்துக் கொண்டிருந்த சக்தியெல்லாம் ஒன்று திரண்டுவிடும் போது உனக்குள் தேங்கும் போது நீ ஏ சக்தியின் புலமாகி போகிறாய் நட்சத்திரங்களை இருக்கிறாய் கடந்ததை இருக்கிறாய் கடவுளை கூட இருக்கிறாய் பிறமியை கடந்ததை சாந்திப்பதே ஆனந்தத்தின் உண்மையான இன்பத்தின் மையமாகி போகிறது அதற்கு துயரம் என்றால் என்னவென்று தெரியாது பரிசுத்தமான இன்பம் அது மரணத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ஆறு வருடங்கள் கழித்து ஒரு நாள் திடீரென அதை தயந்து விட்டார் அதை அடைய முடியும் ஆனால் நான் உனக்கு ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் அடைந்து விடலாம் என்று சொல்லும் அடைய வேண்டும் என்ற ஆசையை நான் கிளப்பிவிடவில்லை வெர்மனை ஒரு நிஜத்தை சொல்கிறேன் நீ அளப்பறிய ஆற்றலின் குளமாகி போகும் போது லௌகிகத்தில் எதுவும் இருக்காத போது அது அது நடந்திருக்கிறது தவிர செய்வதல்ல இன்பம் என்பதை தவிர்த்து அதை ஆனந்தம் என்று சொல்லலாமாய் இன்பம் என்று சொன்னால் இன்பம் என்று எதை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதனோடு இதை சேர்த்து வைத்து குழப்பி போவாய் இன்பம் என்று எதை நீ எடுத்துக்கொண்டிருக்கிறாயோ அந்த இன்பம் இல்லாமல் போய்விடுவதுதான் இருந்த உடையை தேர்ந்தெடுத்தான் ஜாக்கெட்டை குக்கியில் இருந்து எடுத்து போட்டு பார்த்தான் கிரான்ஸ் அவனிடம் வந்தான் பிரமாதமாக இருக்கிறதே உங்களுக்கு என்றான் பென்சன் சொன்னான் பார்க்கு பிரமாதமாக இருக்கலாம் ஆனால் மோசமாக பொருந்து இருக்கிறது தோல்பக்கம் கணிக்கிறது என்றான் போய்கொண்டிருக்கேன் அழுது விடுவான் போலிருந்தது நான் கேட்டேன் என்னப்பா விஷயம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என் காலனிகள் வெகு சிறியவையாக இருக்கின்றன ஐயா இரண்டு அளவு பெரியதாக இருக்க வேண்டும் நரக வேதனையாக இருக்கிறது அப்படியானால் அதை ஏன் ஆற்றிக்கொள்ள கூடாது என்றேன் அது முடியாது அவன் சொன்னான் பணம் இருக்கிறது தான் ஆனால் பணத்தை தவிர வேறு விஷயம் நான் முழுக்க அந்த காலனிகளின் கடியை சகித்துக் கொண்டு வீடு வந்து சேர்ந்து அதை அழற்றி போடும் போது அப்பாடா என்றிருக்கிறது படுக்கையில் படுத்தவுடன் பெரிய பாரம் இறங்கியது போல இருக்கிறது சொர்க்கத்துக்கே போய் சேர்ந்து விட்ட மாதிரி தான் அது ஒன்றுதான் என் வாழ்வில் மகிழ்ச்சி இந்த காரணிகளை மாற்றிவிட்டு இருக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சியான விளக்க நான் விரும்பவில்லை அவற்றை மாற்றினால் போய்விடும் பிறகு ஒன்றும் இருக்காது என்றார் இன்பம் என்று நீ சொல்வது இன்னொன்றை சார்ந்தது புத்தர்கள் ஆனந்தம் என்று குறிப்பது வேறு அது எதையும் சாராது தன்னளவில் ஆனந்தமானது நன்றி வணக்கம்